அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பிறமொழி பாடல்கள் வரிசையிலே தெலுங்கு பாடலை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் அல்லவா இதோ மகாகவி பாரதியின் எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான் இங்கேவனை யான் பெறவே என்ன தாபம் செய்து விட்டேன் என்னும் சாசுவதமான பாடல் படிக்காத மேதை திரைப்படத்தில் கே வி மகாதேவனின் இசையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் மணி குரலில் ஒலித்து சரித்திரம் படைத்தது நடிகர் எஸ் வி ரங்கராவ் அவர்கள் அந்த பாடக்காட்சியிலே சிவாஜி கணேசனை நினைத்து மிகுந்த குமுறலோடு வருந்தும் விதம் படம் காண்போரை கண் கலங்கும்படியும் செய்தது இந்த படமானது தெலுங்கிலே ஆத்ம என்னும் பெயரிலே தயாரான போது அதிலே சிவாஜி கணேசன் இயற்றிருந்த பாத்திரத்தில் நடித்த என் டி ராமராவும் தமிழில் நடித்த எஸ் வி ரங்கராவும் அருமையாக தமது பாத்திரங்களுக்கு உயிரூட்டினார்கள் தமிழில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்களுக்கு இணையாகவே தெலுங்கிலும் கவிஞர் ஆத்ரேயா கவிஞர் கொசவராஜு கவிஞர் ஸ்ரீஸ்ரீ கவிஞர் நாராயண ரெட்டி போன்ற கவிஞர் பெருமக்கள் தத்தமது ஆற்றலை பாடல்களிலே சிறப்புற காட்டியிருந்தனர் பாரதியின் எங்கிருந்தோ வந்தான் எனும் பாடலை எவரோ ஏ ஊரோ எவரு கண்ணாரோ எனும் வகையிலே மொழியாக்கம் செய்து பாடகர் கண்டசாலாவின் குரலில் அமைத்திருந்த பாங்கும் அந்த காட்சியில் ரங்கராவின் உச்சம் தொட்ட நடிப்பும் படத்தின் சிறப்புக்கு மேலும் சிறப்புகளை சேர்த்தன இறைவன் கண்ணனாக அந்த காட்சியிலே என் டி ராமராவ் திரையில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும்போது ரங்கராவ் தாழ்பணிந்து வணங்கி கண்ணீர் சிந்தும் கோலமானது அழியாத கோலமாய் பார்ப்பவர்களை அசர நேயர்களே அந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பாரதி என்ன நினைத்து எழுதினானோ அதை அந்த பாடல் சம்பந்தப்பட்ட திரைக்கலைஞர்கள் எல்லோருமே தத்தமது மனங்களில் உள்வாங்கிக் கொண்டு ஒருவருக்கொருவர் குறையாமல் வெளிப்படுத்தியது அந்த மாபெரும் கவிஞனுக்கு செய்த சரியான நன்றியாகவே எண்ணிக்கொள்ளும் வகையிலே அமைந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ரங்கராவ் இயல்பாகவே குடும்ப சித்திரங்களிலே தனது திறம்பட்ட ஆற்றலை சிறிதும் குறையில்லாமல் வழங்கி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்து விடுவார் இந்த படிக்காத மேதை திரைப்படத்திலே அவருக்கு கிடைத்த அந்த பாத்திரத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை அவர் செய்திருக்கக்கூடியது தங்க வார்ப்பாக அமைந்துவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும் அப்படிப்பட்ட பாடக் காட்சி அந்த பாடலை கேட்கிற எல்லோருடைய நினைவிலுமே வரும் என்றால் அது மிகையில்லை இது நேயர்களே தெலுங்கிலே அந்த பாடக் காட்சியானது உங்களுக்காக எவரோ ஏ ஊரோ எவரு கண்ணாரோ என்று கண்டசாலாவின் குரையில் ஒலிக்கிறது வரு காரோ எவரோரு எவரு கனாரோ நனு கொல்லுவ தப்போ நனு கொலுவ தப்போ கிருஷ்ணையா எவரோ ஏ ஊரு attu viniyenu sevalu chesenu pasi pillalaku <laughs> allaa ru paata paadenu विधान मामे तल ची का पड़ेलू विषुगे आकलू ललोलू कृष्ण कृष्णा यबरू ये यबरू कन् नु बोलुमा तप में चेषानो कृष्णया जब रो जब नार मम कारम नाम दी करु கிருஷ்ணய தனி தலுக்கலே சகுட மந்திரியை சத் சத்தமுடை ரோருவருமிச்சங்க எவரே ர